ஒன்று அப்துல்லாஹிபின் உமர் அதிவரை கடந்து சென்றார்கள் அவர் தன் சகோதரருக்கு வெட்கப்படுதல் பற்றி உபதேசம் செய்து கொண்டிருந்தார் அப்போது நபிசல்லாஹும் அலஹி வசல்லம் அவர்கள் அவரை வெட்டுவிடும் வெட்கம் என்பது இறை நம்பிக்கையில் ஒரு கிளையாகும் என்று கூறினார்கள் முஸ்லிம் மூன்று ஆறு